மிகச்சிறந்தது அவர் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்யும் தீனார் அல்லாஹுவின் வழியில் தன் வாகனத்திற்காக செலவு செய்யும் தீனார் அல்லாஹுவின் வழியில் தன் தோடர்களுக்கு செலவு செய்யும் தீனார் ஆகியவைகளாகும் என்று நபி சொல்லாகும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்பது ஒன்பது நான்கு